நமது நற்றிணை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் அக்டோபர் ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்திய ஜனாதிபதியால் தேசிய இளைஞர் உச்சி மாநாடு புதுடில்லியில் திறக்கப்பட்டது இரண்டு இந்தியா பதினேழாம் ஆண்டு ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் உறுப்பினரானது 3. துலிப் டிராபி கிரிக்கெட் விளையாட்டுடன் தொடர்புடையது இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று எந்த மாநிலம் சமீபத்தில் தன்னுடைய முதல் சிஎன்ஜி எரிபொருள் நிலையத்தை பெற்றுள்ளது இரண்டு பங்கர் அருங்காட்சியகம் சமீபத்தில் எந்த மாநிலத்தில் திறக்கப்பட்டது மூன்று போக்சோக்குள் பனிப்பாறை எந்த நாட்டில் உள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி